ஹதீஸ் முன்னூற்றி அறுபத்தி ஏழு அபோ சாய்ப்பு கையை வெளியே எடுக்க இயலாத அளவுக்கு இறுக்கமான ஆடையை சுட்டிக்கொள்வதையும் ஒரே ஆடையை அணிந்திருக்கும் போது மர்மஸ்தானம் தெரியும்படியாக இரு முழங்கால்களையும் நாட்டி வைத்து உட்கார்வதையும் நபி சல்லம் லாஹூ அலிஹல்லம் அவர்கள் தடை